அவர்கள விரும்புகிறேன் உபதேசம் செய்யுங்கள் என்று அச்சத்தை நீர் பேணிக் கொள்வீராக அனைத்து உயரமான பகுதிகளில் ஏறும்போதும் தக்பீர் கூறுவீராக என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் அவர் புறப்பட்டு சென்றதும் இறைவா அவருக்கு பயண தூரத்தை அவரின் பயணத்தை எளிதாக்குவாயாக என்று நபிசல்லாக அனேகி செல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் திருமிதி மூன்று நான்கு நான்கு ஐந்து இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்